சபை வழிபாட்டு விதி பதினெட்டு 7 ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் ஞானசபை விளக்க விபவ பத்திரிகை அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்றும் சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சால என்றும் சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமென்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞானசபைக்குள்ளே தகரக் கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம் மேலேற்றுகிற குலோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம் தகரக்கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரணசுத்தி உடையவர்களாய் திருவாயு படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கு ஏற்றி பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது எழுபத்திரண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வரச் செய்ய வேண்டும் நாலு நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும் தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டு கொண்டு தூசு துடைக்க வேண்டும் விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும் விளக்கு வைத்தற்கும் தூசு துடைத்தற்கும் தொடங்குகின்ற பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவரும் எழுபத்திரண்டு வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சையில்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும் விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும் யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது ஞானசபை திறவுகோள் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கப்படாது அத்திறவுகோளை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை புற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோளை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாயிருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும் தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகின்றேன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆங்கிரச ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஞானசபை வழிபாட்டு விதி முற்றிற்று